பாடம் இருவது தொழுகு எங்களுக்கு தவறி விட்டது என்று ஒருவர் சொல்லலாம் நாம் தொழுகையை பெற்றுக் கொள்ளவில்லை சொல்ல வேண்டும் எனவும் கூறுகிறார் பின்வரும் ஹதீஸில் தவறி போனதை என்று நபி அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளனர் நபி அலஹி வசல்லம் அவர்கள் கூற்றுக்கு மாற்றமாக கருத்து அமைந்துள்ளது நபிசல்லாஹு அலையவசல்லம் அவர்கள் கூற்றே சரியானதாகும்